அது உண்மையான கருத்து ஆராய்ச்சியாலும் வச்சுக்கோங்க அது போல தான் அருள் இல்லன்னா பேச்சுக்கடம் இல்லைங்க இங்க போய் பொருள் பொருள் பொருள் தான் நல்ல ஒரு பொருளை பொருள் கல்வி அங்கே அங்க கூட பாருங்க செல்லம் என்று உருவிக்கிறார் என்கிட்ட செல்வம் எப்படி பாதுகாக்கப்படணும் அது போல கல்வி பாதுகாக்கப்படுது கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அருட்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் பூரியார் அங்க பொருட்செல்வம் பொருட்செல்வம் அருவான பைசாதான் பொருள் பல இடங்கள் உண்டு ஆனா அதை வந்து வேற மாதிரி பயன்படுத்துறதும் உண்டு அப்படியே செய்ய யோகியா படிச்சுட்டு மேல அவரு கால எல்லையும் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி இந்த அரவோணி பொருள் கொண்டு விடாதென்பாங்கிறதுக்கு அவரை ஒரு பொருளாக மதித்து தவமுனிவராக மதித்து விட்டு ஒரு பொருள் இன்னொரு பொருள் சொன்னார் இன்னொரு பொருள் விட இதெல்லாம் சீக்கியை பொருள் கொண்டு விடாமல் சரி இப்ப இவர் அழைச்சிட்டு போன சொன்னா அவனுக்கு பல்லவனுக்கு இருக்கிற கோபத்தில் அந்த மனுஷனும் வெட்டி கிட்டி விடாரு அதனால இந்தய்யா நீ சொல்லாம வந்தது தப்பு நாற்பது வருஷம் இருந்தது அதனால ஏதேன்னு ஒரு அபராதம் சொல்லிச்சிரு நான் கொண்டு கொடுத்துறேன் பொருள் கொண்டு விடாதுன்னு அந்த உரிய தண்டனைக்குரிய அபராதத்தை வாங்கி கொண்டு விட்டு விடாதுன்னு மனுஷன் அப்படியே அடுங்கி விட்டாருங்க சொன்ன உடனே அப்புறம் என்னன்னு சரி சரி நானும் எனக்கு தாங்கல சரி ஒரு முன்னூத்தி ரூபா கூட அபராதம் அரசனை கட்டு சொன்னேன் அது எப்படியோ தானே அக்கா தங்க தொலைஞ்சு போறாங்க அரவோனை பொருள் கொண்டு விடாதென்பால் கொடுவாரும் என்றெல்லாம் சொல்லுது அது போட்டு அது பண்ணுவாங்க அதுக்காக சொல்ல வேற நம்ம இது வந்தா அந்த வேறொரு பேர்னு சொன்னது திருத்தொண்டின் உரைப்பு என்பது அந்த ஒரு பாடல் பாடிய மாத்திரத்திலேயே அவருக்கு அந்த உரைப்பு வந்துட்டு அதனால நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் ஏற்படுவோம் என்றெல்லாம் சொல்லி அருமையாக சொல்லுறா இப்படி எல்லாம் எனவே ஐந்தும் இலையில் மாதோர் பாகரும் அலத்தால் மறப்பீழார் இந்த ஐம்பெரும் பூதங்களும் சரி தன்னுடைய நிலையிலிருந்து மாத நாளம் என்ன மாறும் நிலம் இது தன் நிலையிலிருந்து என்ன மாறும் நம்ம எல்லாம் தாங்கிட்டு இருக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மைகள் வார்புருத்தல் தலை திருவள்ளுவர் நம்ம எல்லாம் தாங்கிட்டு இருக்கு நீங்க என்னதான் தோணுனா கூட அது தோணு இடத்துல தண்ணி கொடுத்துட்டு நம்மையும் தாங்கிட்டு இருக்கு பொறுமைக்கு அதனால திருவள்ளுவர் நிலத்தை சொன்ன நோன்றோம் வெடி வைக்கிறோம் வெளியில வெடி வச்சா ஏன்டா எனக்கு வெடியா வைக்கிறேன்னு வருவான் நீ இங்க வெடியை நிலத்துக்குள்ள அதுக்காக நீ எல்லாம் பொத்து புத்துன்னு கேளு தெளிப்படுதா இல்லப்பா பரவாயில்ல நீ வெடி வைக்கிறதுக்கு நிக்கிற இடத்துல நிலம் நீ வெடி வைக்கிறது நிலம் தான் ஆனாலும் நிலம் போல தாங்குதல் தாங்குதல் என்பது பொருளால் புகழால் அவனுக்கு வேண்டிய பணிவிட செய்தால் அவனுக்கு எல்லா நம்மை தீமைகளால் அத்தனையும் தாங்குது தாங்கும் அந்த சொல்ல ரொம்ப அருமையான சொல்லு அவரை ஏற்றுக்கொள்ளும் அல்லது அவரை பொறுத்து கொள்ளும் அதெல்லாம் சொல்லப்பட தாங்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை திருவள்ளுவர் மாதிரி ஒரு நீதிநூல் இனி தேவையுமில்லைன்னு போதும் அவன் அருமையை சொல்லி அதை யோகிதையா படிச்சா போதும் இனி ஒரு நீதிநூல் தோன்ற வேண்டியதில்லை என்ன நீ சொல்ல போற அதை விட என்ன சொல்ல போற எங்களுக்கு பொண்ணும் எல்லா பொருளும் இதன் பாலுள்ள இல்லாத எப்பொருளும் இல்லையா என்று பிள்ளையே பாடி வைத்தான் எனவே அந்த பெரிய இந்த நாம் யாருக்கும் குடியல்லோம் என்று சொன்னது இருக்குதுல நிலமானது வந்து நம்ம தாங்க விட்டாலும் சரி தண்ணி என்ன பண்ணுது நம்ம குடிக்க முடியுது தண்ணி ஸ்டைக் பண்ணது நான் உன் வாய்ப்புள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லது தண்ணி ஒரே பெரும் வெள்ளம் அடுத்து நம்ம போய் அதை முகக்க போக முடியாம பண்ணுது அது போல காற்று வீசு தண்டலா இருந்து அனுபவிச்சுக்கிறோம் பெருங்காட்டா இருந்தது வாங்க வாங்க உள்ள அப்படின்னு போறோம் அதே போல நெருப்பு அளவா இருந்தா அருமையா சமையல் பண்ணிக்கலாம் ஒரே எங்கேயும் தீபடியா இருந்தா போயிச்சு வானம் அது கவிழ்ந்து நமக்கு எல்லாம் தாங்கி இடம் நினைக்குது அதுவே மேல உச்சி மீது வாங்கி இடிந்து வீடு போதில் விழுந்து இப்படி ஐம்பெரும் பூதங்களும் தன் நிலையில் தெரிந்து ஏக காலத்துல ஒரே நேரத்துல வந்து தாக்கினா கூட நிலையில் கலங்கார் தன் நிலையிலிருந்து அசைக்க முடியாது திருவாசர் ஒரு பாட்டு இருக்கு வானம் துளைங்கிலியன் மண்கம்பம் ஆகிலன் கம்பம்னா நடுக்கும் இந்த மண்ணே அப்படியே அதிர்ச்சி ஆனதான் என்ன வானம் அசிஞ்சா என்ன கோயா ஏன் பெருமான் எனக்கு இருக்கிறேன் ஐம்பெரும்போது என்ன செய்ய முடியும் கோயா இதே மாதிரி ஒரு பாசுரத்தை கடைசியில பாரா அப்புறம் சுவாமிகள் எங்க பூம்புவரூர்ல போலூர்ல எண்ணுகேன் என்று சொல்லிங்கிற பதிகத்துக்கு முன்னே பதிகம் இதுதான் உழவாரம் செய்கின்ற பொழுது பொண்ணும் மணிகளும் வந்து கிடக்கின்றன அத தூக்கி அறிஞ்ச அப்புறம் நாலஞ்சு அறம்பையர்கள் வந்து தேவ அரம்பேயர்கள் வந்து ஆடுறாங்க மயிலாய் ஆடுவேன் குயிலாய் கூட அப்ப ஏமா நீங்க எதுக்குமா இப்படி வந்து நீங்க வந்து ஆடுறீங்க நீங்க ஆட வேண்டிய இடத்துல ஆடினாலும் பயணம் உண்டு நான் என்ன பண்ண போயிட்டு வாங்கம்மா சொல்போது அருமையான பாட்டு பேசுற நீங்க என்ன நினைச்சிட்டு யார் நினைக்கிறேன் நான் திருவாரூர் போய் கொண்டிருக்கிறேன் எண்பத்தோரு வயசுல கடைசி கஜன கடைசி கஜன அடுத்த பாட்டு அப்படி இறங்கிறார் திருமான் சொல்லி எண்ணுகேனு இந்த பாட்ட படிக்கடி கொஞ்ச நாள் சத்த தேதிக்கிட்டு படிக்கணும் ஏன்னா அப்படி பாரு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படியே என்ன அந்த அந்த ஐந்து பொடிகளும் அடங்கி ஒடுங்கி பாருங்களுக்கும் கலங்க மாட்டாரா இப்படி ஒரு அருமையா சொன்னார் திருவள்ளுவர் ஊழி பெயரனும் தாம்பெயரார் சாண்டாண்மைக்கு ஆழி எனப்படுவார் ஏ இந்த உலகமே பிறந்தாலும் சான்றோருக்கு ஊடி பெயரணும் சாம்பெயரா சாண்டான்மைக்கு ஆடி எனப்படுவார் சாண்டாண்மைங்கிற அந்த பெரிய கரருக்கு கரையாக இருப்பவர்கள் இந்த ஊழியே மாரானத்துக்கு அழைப்பாட்டாங்க பல செய்திகள் அவர் முன்னோடியா சொல்லியிருக்க திருவள்ளுவர் முதல் ஞானிங்கிறத ஒத்துக்கணும் தமிழகத்தினுடைய இன்னைக்கு இருக்கிறதுல தமிழகத்தினுடைய முதல் ஞானி திருவள்ளுவர் அதை நம்ம பெரியவங்க எல்லாம் வேண்டுகோனாசிரியர்கள் திருக்கை ராய பரம்பரையின்னு சொல்லுகிற என்னுடைய சிவியானுபவத்தில் சிவாச்சாரியு உமால சிவ மொண்டு இங்கே என்னுடைய ஞானசம்பந்தும் மாதோர் பாகரும் அலர்த்தால் மரப்பீழார் இந்த பூதங்கள் என்னென்ன வயப்பட்டாலும் கூட தன்னுடைய நெஞ்சம் பெருமானித்தவரை எதுவும் நினைக்காது நெஞ்சம் உமைக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தேன் என்ன பொருள் நீங்க நீங்க தான் மேலே ஏறணும் அருமையா <tellas> செய்ய <tellas> முருகா முருகா அதனால மாதோர் பாகர் மலர்த்தால் மரத்தில பெருமாண்டத்தில் அன்பு உரைத்தருன்னு இதை விட வலிமையா இருக்க முடியாது அப்படி அதுக்கு இந்த உரைப்புங்கிற ஒரு அருமையான தமிழ் சொல்லுக்கு நேரான ஒரு வட சொன்னா விளங்கிடும்போ அப்படி தமிழர் ஆயிட்டோம் அதான் தமிழர் அதான் தமிழர் உரைப்பு உரைப்புக்காரப்புளகாய உரைக்குதுங்கிறது அதுதான் எப்படி ஆச்சு உரைப்பு வைராகியம் வைராகியம் ஆறு நாள் மனுஷங்க நாம பால்கள் சாப்பிடறோம் கொஞ்சம் பைராக்கியம் உரைப்பு பக்தியின் உரைப்பு எனக்கு நாளும் போட்டு அஞ்சு நாள் கருவிகரங்களுக்கு அந்த வைராகியம் என்பதுதான் அருமையான தமிழால் உரைப்பு என்று சொன்னால் வலியுறுத்தும் போட்டா எனவே காதல் உரைக்கு நேரி நின்றார் கோதியும் குன்றனார் கோதில குணப்பெரும் குணப்பெரும் குன்றுனர்போது ஞ குனும் குன்றேறி கணிமையையும் காத்தரு குணம் என்னும் குன்றேறி நின்றார் இங்கே கோதியிலாத குணப்பெறும் குன்றனார் ஆடார் ஆடார் குணமே ஒரு மலையாக வந்தது போல குணமே ஒரு அடியோராக இருப்பாங்களாம் குணம் வேறு அடியவர் வேறு குன்று மலை ம நடமாற போமாங்களே அ என்ன பண்றது இதெல்லாம் எழுதிருக்கல என்ன புதுசா கிழச்சிட போறாங்க ஒரு பையன் கிளிக்கல சொல்லு எதனால குண்டு கேக்குறேன் ஒரு பையன் இங்க இந்த பக்திமான்களோட இருந்து பரவது வேற இந்த பகுத்தறிவு பையனுக்கு ஏறத்தாலும் பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கிற பையனோட பழகிறது வேற அது அப்படி இதுவே படிக்கிட்டவனாங்க அது ஒரு பென்ஷன் தொந்தரவு அவன் என் கேள்விக்கு என்ன பதில் என் கேள்விக்கு என்ன பதில் நினைச்சுப்பான் அவன் இல்லையா நாங்க நினைக்கிறோம் ஏன்னா மீசு முளைச்ச குடுத்த அதனால வந்து இருக்க நினைக்கும் ஐயா நல்ல அருமையா குணச்சல பெரிய சிகரமா இருக்கிறவங்களை போய் குண்டு சொல்றாங்களே அது குண்டுன்னு அது மனுஷனுக்கு அசைக்க முடியாது அசிக்க முடியாது மலையா இருக்கிறது கல்லுட்டாங்களே அப்படின்னு வச்சு என்ன பண்றது மலைவ அப்புறம் கனிமையும் ஒரு கனமயனும் வெகுலி கோபத்தை காத்தல் காத்தல் அரிது அரிது இதுதான் தலைவணி தாத்தாது பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவம் செய்தா அது விளங்கிக்கணும் அதுக்கு அதுக்கான பண்றது சலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவம் செய்தார் தருமையில உண்மை என்ன இன்னொரு செட்டியும் தெரிய மாட்டாங்க சரியா இன்னொரு என்ன பண்ணும் கட்டடமா என்ன பண்ணுவா எங்க மாதிரி முண்டங்குதான் வேணான் வந்த இவன் விளங்க முடியல அப்புறம் எங்க வளர்க்கறது மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சியர் என்ன வாங்கி முடிவு பரிமையில உரைக்கு முதுக்கு கோதியில் குன்றனார் அதனால குற்றமில்லாத குணமே குன்றாக வாழ்ந்து இருக்க வேண்டாம் இருப்பார்கள் என்று சொல்லி இருபாருமே சொல்ல கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அடே அப்பா திருக்கூட்டம்னு சொன்னமே என்ன திரு என்றால் இறைவனாகிய தெருவை கூடியவர்கள் என்று சொன்னோம் அது மட்டுமல்ல உள்ளத்திலே ஒரு திரு இருக்க என்ன திரு கேடும் ஆக்கமும் கெட்ட திரு அது என்னது நல்லா தமிழ் சொல்லுதான் நல்லாதான் விளங்குது தனித்தனியா விளங்குது சேர்த்தா விளங்கல கேடும்... எல்லாருக்கும் தெரியும் ஆக்கமும் எல்லாருக்கும் தெரியும் கெட்ட திருவினார் இது பாருங்க எளிமையான சொற்கள் ஆயிருந்தும் ஆனால் அந்த தேர்தல் தொடர் ஒரு பொருளை வளக்குவது கடிதம் ஏன்னா பண்பாடு இது பண்பாடு ஆக்கமும் கெட்டன ஒன்றும் அவருக்கு தனக்கு கேடு என்று கருதுவதோ எந்த ஒன்றும் தனக்குரிய ஆக்கம் என்று கருதுவதோ இல்லை பல சின்ன நன்றே செய்வாய்வாய் நானோ இதற்கு நாயகமே சாட்சா தான் எதுக்கு போற நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே எனக்குருதாது அதைத்தான் தங்க காலத்துல சங்காலத்தில் பேராசிரியர் உரை எழுதினார் தொல்லாபித்துல மீப்பாட்டியல் பேராசிரியர் உரையோர படிச்சிருந்த அதுதானியல் படிச்சிருப்போம் நான்காண்டு வினாத்தால் எடுத்து எது வருதுன்னு படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் நான்காண்டு சேர்ந்து எந்த வினாத்தால் வருது அடிச்சு விடுவா சேர்ந்து இதுதான் அரை உரைக்கும் எல்லா பிறகுகளும் இப்படிதான் போயிட்டுது எல்லாம் போயிட்டு எரிய கொல்ல எந்த கொள்ளியும் நல்ல கோழி ஒரு கொல்லியும் இல்ல போயிட்டு பேராசிரியர் உரை எட்டு வகை சொன்னாரே அதற்கு மேல் ஒரு பேராசிரியர் கிடையாது ஆனால் அவனுடைய பேரறிவு உண்மையா அவரை போய் பேராசிரியர் பேராசிரியர் என்ன சொய மேலான நல்லது வந்தாலோ கடுதல் வந்தாலோ இந்த ரெண்டு நடுவு நிலை நடுவு அலமருவதோ நன்மைப்பதோ நடுப்பது கேட்டான் நீங்கினார் பெற்றியாகலின் ஆசிரியர் என்று கூறாராயினார் அது உலகியல் கடந்த பெரிய ஞானிகளுடைய தெருவுள்ளம் இங்க நாங்க மீப்பாடு பேசுறது ஒரு ஆணும் பெண்ணுக்கு இருக்கிற மீப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அது ஒலியல் பிரிந்த ஞானியுடைய அமைப்பாதலால் விளக்குறான் நீங்க அதெல்லாம் நாமோடி விளக்கணுமே தவிர அவர் இறங்க மாட்டார் அவர் தமிழ் அப்படிதான் இருக்கணும் நீங்க விளக்கிற ஆள் விளங்கிக்கிங்க ஒண்ணுமில்லடா டிஎஸ் தெரியுமா சரிங்க சார் நீங்களாவது செத்தினும் சாணியை கொண்டாந்து ஏண்ட நீ மனுஷனி அப்படின்னு மூஞ்சிட்டு இருந்து பேசுற அப்படின்னு வரவும் போகணும் அந்த அடுத்து அதான தமிழ் இதெல்லாம் தமிழ் அல்லவே செஞ்சாந்து எரியனும் செத்தினும் போடினும் நெஞ்சையே பிளந்தா கூட சொல்றேன் கோழுதல் பிளத்தல் போடினும் நெஞ்சு ஓடுந்து ஓடா நிலை எப்பொழுதுனா பண்டா நூட்டான் இப்ப என்ன சொல்றான் கத்தாவே இவர் வந்து இது மாதிரி வருகின்றது என்று காத்தது நம்ம ஆள் பேராசிரியம் போயிருக்கான பேராசிரியம் போயிருக்கேன் அதனால் இதுதான் நடுமை உலகியல் நீங்க உள்ள நயனான்கு சொல்லப்பட்ட பெருமித போய்த்தது தமிழ் போய்விட்டது என்று ஒே போய் என்ன தனிப்பா கேட்டு தருசன் இசைப்பட்டிதான் உரையுன்னு படிக்கணுமே தவிர அதுக்காக அந்த காலத்துல ஆனா அந்த காலத்துல புலவர்களுக்கு இருந்து பாருங்க மதிக்கலுங்க இப்ப இருக்கிற இதான் மதிக்கிறேன் ஆழம் என்பது எங்க இருக்கு உட்காந்தல உயிர விடணும் அந்த உரை எல்லாம் படிக்கணும் கெட்ட திருவீனா இப்ப என்ன உரை சொல்லலாம் நீங்க பேராசிரியர் உரை ஐயா தீயசாசந்த கொண்டாந்து அருமையான நெஞ்சல பூசினாலும் சாணி எடுத்து கரைச்சு தலையில ஊத்துனாலும் நெஞ்சு மாறாமல் இருக்கிறது இது கருதல் அது நல்லதென்றோ அந்த கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் கேடு கருதி அல்லற்படுவதோ ஆக்கம் கருதி மகிழ்ச்சிப்படுவதோ இல்லாம திருவள்ளுவன் சொன்னான் அருமையா சொன்னா மனுஷன் இந்த கேடுமாக கருது இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் இளன் அதான் கேடு ஆற்றல் கட்டத்தில் இன்பங்கருதி இன்பத்திலேயே ஆண்டு விடுதலோ துன்பங்கருந்து பேசின சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் பேசினை ஒப்புக்கு விளக்கம் திருக்குறள் சொன்ன மாதிரி வேற பதினாலு சாஸ்திரம் சொல்லல இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் சார் எப்படி வருங்க சந்தனம் பூசும் போது யாருக்குமே கொஞ்சம் அறுவரு காட்டியாவது யாரும் சொல்லல இருவரி ஒப்புன்னு சொல்லிட்டு நீங்க மேடல இருந்து உங்களுக்கு வருமா எனக்கு வருமா வராது என்ன பண்ணிங் ஆகணும்டா பயிற்சி என்னன்னு துன்ப காலத்துல துன்பப்படாதுன்னு சொன்ன முடியாத வீட்டில் எதிர்பாராம போங்க அதுக்காக நன்றி செலுத்துங்க அவர நன்றி செலுத்திட்டு இது என்ன பெறமா இருந்த உடம்புங்க சரி இது போட்டாலும் உள்ள போவத பூம்பளத்தை உறிஞ்சு போட்டா உள்ள போக மாட்டேங்கிறா என்று பேசாமல் இன்பப்படாம அதுக்கு பயிற்சி கொடுப்பா துன்ப காலத்தில் துன்பப்பட மாட்டா இந்த ஒண்ணுக்கே இந்த உலகமே கைமாறு கொடுத்தா கூட முடியாது திருவள்ளுவன் சொன்னது பாடாப்பன திருக்குறளையாவது உறவோட வந்து ஒரு எண்ணியம் முடிக்கிறதுக்குள்ள பாட வைக்கப்படாதா வைக்கப்படாதா நாடு உருப்படுமி உருப்படுமி முருகா முருகா நீ தான் அதனால இன்ப காலத்தில் இன்பப்படுதலோ சுந்த காலத்தில் துந்தப்படுவதோ இன்றி ஒரே மாதிரி மன இல்லை அப்படிப்பட்ட உடைவு எல்லாம் அந்த அறிவர் தேவாசிரி மண்டபத்தில் இருக்க ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னார் ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார் அது எப்படி சார் தெரியாது கையில இருக்கிற ஓடு கையில இருக்கிற ஓடுக்காக ஒண்ணுதல்ல நல்ல அருமையா பொண்ணாள இருபத்தஞ்சு கேரட் தங்கம் அந்த தங்கத்தை அப்படியே பொண்ணாளி கொடுத்தாலும் அதை வந்து பெருசா மாட்டாங்க இந்த மண் என்ன மதிப்பு அதேதான் பொண்ணு ஓடும் செம்போனும் ஒட்கவே நோக்குவார் இனி அவருக்கு என்ன சாசார் வேணாம் அவங்களுக்கு அப்படின்னாரு கூடும் அன்பீனில் கும்பிடுலேயன்றி வீடும் வேண்டா வீரலில் விளங்கினார் அவங்களுக்கு வேண்டியது தினமும் பெருமானே வணங்குறது ஒண்ணுதான் சுவாமி நீங்க பதினஞ்சு நாள் வணங்கிட்டே உங்களுக்கு வீடு பேர் வேணுமானார் அது எதுக்கு சுவாமி நான் வணங்கிட்டே இருந்துட்டு போறேன் போங்க அப்படின்னு வர அந்த வீடு பேர் கூட வேண்டான் ஹரி அப்பா கூடும் அன்பீனில் கும்பிடுலேயன்றி எனக்கு ஒண்ணு விடாமல் வந்து கும்பிட்டு அதுக்கு ஒரு பரிசாக வீடு பெயர் அது எனக்கு அது கூட ஒண்ணு பரிசு வேண்டி அம்மையார்கள் அப்பாவா தான் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் அது ஒண்ணுதான் பொது சுவாமி எனக்கு நிறைய பண்ண புதுவா பிறந்தான அல்லது ஆனா பிறந்தான பெண்ணா பிறந்த அந்த உரைப்பு உரைப்புதல் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே இனிமேல் உள்ளத்தை காட்டினார் இப்ப உடம்ப காட்டார் எல்லாம் ஒளியும் ஒளியும் தான் சுவாமி ஒளி ஒளி எல்லாம் கூட உள்ளத்தை காட்டாது நல்ல வேலை இந்த இன்னைக்கு வளர்ந்த விஞ்ஞானத்துல உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற உறுப்பு கடை எல்லாம் பாக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு கருவி வந்துட்டு நல்ல வேலை உள்ளத்துல இருக்கிற பண்பு எடுக்கிறதுக்கு ஒரு கருவு வரல வராம வாழ்க வந்து அபத்து நான் பல சொல்லிக்கிட்டு இருக்கிறத ஆமாமா பொறுத்தனை நெஞ்சலை வச்ச உடனே இவங்கிட்ட அழுக்காறு எவ்வளவு டன்னு இருக்குது ஆசை எவ்வளவு டன்னு இருக்குன்னு தெரிஞ்சுங்க ஒழிஞ்சே போச்சு அந்த கழுவி கண்டு ஓழிய போடுவோம் நல்ல வேலையா உடம்புல இருக்கிற சிக்கலை எடுக்கிறது உடம்புல இருக்கிற நரம்புகளை காட்டுறதுக்கு மட்டும் கருவி எக்ஸ்ட்ரா வந்துருக்கு இன்னும் பண்பு எடுக்கிற கருவி வரல இருக்க ஆரம் கண்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அருமையா சொன்னார் கழுத்துல ஒண்ணு போட்டு என்ன நேபாளத்தில் இருக்கிற உத்த காட்சம் போட்டு அது மஞ்சள் கோத்து அதை போட்டு அதான் அவங்களுக்கு ஆரம் முத்து மாலை ஆடையும் கந்தையே இந்த கந்தை என்ன தெரியுமா கந்தையின கிழிஞ்ச துணி சொல்லிவிட்டோம் அமர் நாயனார் கோவனமும் கந்தையும் கொடுத்தா என்றிருக்கு அந்த கந்தை என்பது என்ன கிழிஞ்சது அவ்ளதான் அவர் அமர்நீதியார் கொடுத்தது கோவனமும் கீழும் கந்தையும் கொடுத்தாரு கிழிஞ்சு பெரிய பிரடிக்கிறமே தவிர பெரிய பிரடிக்க படிக்கதான் என்னன்னு மூணு இருக்கு என்னன்னு மூணுல இருக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா முழங்கால் அளவுக்கு இருக்கிற ஆடை அதான் கந்தை அப்பர் சுவாமியில சுந்தர் சுவாமியில் கட்டும் அதுவே அவருக்கு மிகையா இருந்ததுதான் கந்தை மிகையாம் கருத்தும் அடார அதுவே கூட என்னத்துக்கு முழங்கால் அளவுதான் இது என்னத்துக்கு என்று கந்தை மிகையாம் கருத்தும் கையுடவாரப்படையும் அருமையா சொன்னார் அதனால இங்க ஆடையும் கந்தையே கந்தையில கிளிக்க அர்த்தம் இல்ல முழங்கால அளவோட சரி அதுக்கு மேல கிடையாது வெளியானா அப்படியே வச்சுக்குவோம் சொன்னா ஒருத்தர் ஒரு மூட்டை சொல்லுவோம் ஏன் தோழி சொன்னார் திட்டேடாயிரத்தி உங்களுக்கு என்ன பார்க்க கவலை என்னாங்க அவனுக்கு தான் ஆயிரம் கவலை அதிகமாவுது ஆன பிறகுதான் கவலையே மிகுதியா இருக்குது சிவ சிவ எல்லாம் பெரும்பாலும் அது மேல தாண்டுவங்க இங்க யாரையும் குறிப்பான கற்பனையே விட்டுருங்க அதனால அதனால சொல்றமே தவிர அந்த மாதிரி ஓய்வு பெற்றோம்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது நமக்கு எவ்வளவோ பாரம் தன்ட்டா இருக்குது ஆனா இந்த அறிவுளுக்கு என்னன்னா பாரம் ஈசன் பானில சுவாமி இன்னைக்கு என்ன உங்களுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தேதியை முடிஞ்சது இன்னைக்கு ரொம்ப அருமையா உளவாட தொண்டு செய்தேன் போய் பூ தொடுத்து கால போட்டேன் படுத்துட்டேன் நாளைக்கு காலையில இங்க வேலூர் போய் ஜலகந்தேஸ்வரருக்கு பூ தொடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதான் பாரம் இப்ப நாளைக்கு பாரம் நாளனைக்கு என்னவோ அப்படின்னா திருவருள் நாளைக்கு கைவிட்டுட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு ஆமா பட்டியல் போட மாட்டான் நமக்கு என்ன அது என்னதோ இங்க அரிய என்ன நம்ம நாளைக்கு என்னத்த என்ன நாளைக்கு போய் கேட்டீங்கன்னா ஜலகுண்டேஸ்வரே நல்லா இருக்கு அருமையா இருக்குது மயிலாப்பூர் போய் நாளைக்கு அங்க பெருமானு நினைக்கிறேன் இதுதான் உங்களுக்கு வேலை பாரம்னு ஒரு பழு இருந்தது பெருமானுக்கு சீக்கிற பணி தவிர வேற எந்த பாரமும் மனசுல இல்ல ஏது என்னன்னா ஈர அன்பீனர் நெஞ்சு எப்படி இருக்குனாரு எப்போ எல்லா உயிரிடத்திலும் அன்பு இருக்கு அன்பு இருக்கு ஆனா எந்த உயிர்தாலும் எவ்வயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்காவும் இனும் தெய்வ அருட்கரு செய்ய